அவர்களிடம் ஒருவர் வந்தார் இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள ஆடு ஒன்றை அவருக்கு நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் வழங்கினார்கள் அவர் தன் மக்களிடம் திரும்பி வந்து மக்களே நீங்கள் முஸ்லிம் ஆகிவிடுங்கள் நிச்சயமாக முகமது அவர்கள் அளிக்கிறார் என்று கூறினார் இதை அறிவிக்கும் அனுச ராகு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் சிலர் உலக பலனை நாடி மட்டுமே இஸ்லாம் பின்னர் விரைவில் இஸ்லாம் அவர்களுக்கு உலகம் மற்றும் அதில் உள்ளவை அனைத்தையும் விட மிகப் பிரியமானதாக ஆகிவிடுகிறது முஸ்லிம் இரண்டு மூன்று ஒன்று இரண்டு